பதிமூன்றாவது ரெக்கார்டிங் பதிமூன்றாவது சாப்டர் அழைக்கிறா திருக்கணபுரத்துக்கு குலசேகர ஆழ்வார் வந்ததிலிருந்து சோழ நாடே அங்கே திரள ஆரம்பித்தது தென்ன தூப்புகளும் பசுமை நிறைந்த வயல்களும் பொங்கி பொலிந்து காணப்படும் அந்த சிற்றூர் மக்களை ஈர்க்கம் தலம் திருத்தலமாயிற்று மக்களை காண காண ஆழ்வாரின் மனதில் புதிய தெம்பும் உற்சாகமும் உண்டாயிற்று ஆயினும் நாடி நரம்பெங்கும் ஓடிப்பாயும் இரத்தபாசம் அத்தனை மக்களுக்கிடையேயும் பெற்ற மகனையே சிந்தித்தது இல்லறம் கண்டு துறவரம் பூண்ட ஆழ்வார் தம் சொல் அறத்தினால் மக்களை நலரத்துக்கு தெருப்பினார் எனினும் அவர் மனிதர் மனசை உடையவன் என்ற பொருளில்தான் மனுஷியன் என்ற வார்த்தை பிறந்தது அவர் அரண்மனையை துறந்தார் அரியணையை துறந்தார் அணி மணிகளை துறந்தார் மகுடத்தை துறந்தார் மனதை துறக்க வழியில்லை குற்றவாளியையும் நிரபராதியையும் கூடவே இருந்து குழம்ப வைக்கும் மனக்காய்ச்சல் அவரை பா படாத பாடுபடுத்த அங்க நெடு மதின் புடை சூழ் அயோத்தி என்னும் அணி நகரத்து உலகனைத்தும் விலகும் சோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்குண்ட வீரன் தன் கதையை கேட்டு தன்னை மறந்து காடு புகுந்தானை பின்பற்றி நாடு துறந்து அஞ்ஞானத்திலிருந்து மக்களை மீட்கப் புறப்பட்ட அவரால் அன்பில் இருந்து மனதை மீட்க முடியவில்லை தடவரை தசரதனே பிள்ளை பாசம் தாளாது உயிர் நீத்தானெனில் குலசேகர ஆழ்வாரின் நிலை என்ன நெற்றியிலே கோபியிட்டு கூடி நின்று பற்றற்றவனே பாசத்தை வென்றவனே என்ற மக்களெல்லாம் கோஷிக்கும் அவர் தமக்குள் சிரித்து கொள்வார் பாசத்தில் சிக்காதவனே பாசத்தை வென்றவன் என்று தமக்கு தாமை கூறிக்கொள்வார் பாதுகாப்பான ஏற்பாடுகளோடு பட்டம் துறந்தும் அத்தனை பாதுகாப்பு மனித முயற்சியின் பலவீனமாக ஆகிவிட்டதே என்ற கவலையிலிருந்து அவரால் மீளவே முடியவில்லை பத்து திசைகளிலும் தேர் நடத்திய தசரதன் பல வென்று காட்டிய குலசேகர ஆழ்வார் என்று ஒரு பெரியார் அவரை புகழ்ந்த நேரத்தில் அவர் மகிழ்ந்ததுண்டு தசரதனோடு தம்மை ஒப்பிட்ட அந்த பெரியாரை ஆழ்வார் திருக்கண்ணபுரத்திலே தான் நினைவு கூர்ந்தார் தசரத புத்திரன் காடு சென்றதற்காவது ஒரு கால வரம்பு இருந்தது ஏழு இரண்டு ஆண்டில் நாடு திரும்புவான் என்ற எண்ணம் இருந்தது மார்த்தாண்டவர்மனின் நிலை அப்படி இல்லையே காட்டில் அந்த கூடாரத்தில் சீதை வடிவாக தோன்றிய சிவப்பு அகஸ்தீஸ்வரம் காட்டில் மார்த்தாண்டவர்மன் இருப்பதாக சொல்லி இருந்தாள் அங்கே போய் மக மகனை பார்க்க வேண்டும் என்று அவருக்கு தோன்றிற்று வந்திரு வந்திருந்த தாடகை தன் உதிரத்தை கீறி வல்லறக்கர் உயிருண்ட ராமனைப் போல் மார்த்தாண்டவர்மனும் பகையை வெல்ல வஞ்சியின் மக்கள் எவ்வளவு வஞ்சகர்கள் அபகரிய அபகரிக்கப்பட்ட அரியணைக்கும் அவர்கள் தலை தாழ்ந்து வணக்கம் செலுத்துகிறார்கள் அரசுரிமையை யார் ஏற்றாலும் அவர்களுக்கு ஒரு வாழ்த்து பாடுகிறார்கள் ஆழ்வார் பரம்பரை போதித்த ஏதுவும் அனைத்து மக்களிடமும் சொல்லவில்லையே அவர் நினைத்தார் நினைத்தார் நெஞ்சுறுக நினைத்தார் ஊனுருக உளமுருக உயிரெல்லாம் நெக்குறுக அரங்கனை பாடி மகிழ்ந்த இப்போது உண்மையிலேயே உடலுக தொடங்கினார் திருக்கண்ணபுரம் திருவரங்கில் அவர் தினமும் தோன்றினார் அங்கே அவர் மக்களுக்கு உபதேசிக்கும் சில நாழிகைகளை அவருக்கு நிம்மதி அளிக்கும் நாழிகைகள் கனவில் தோன்றிய காதிகையை நினைவுக்கு கொண்டு வர இயலாமல் தடுமாறிய அவர் அவள் தந்த உணர்ச்சிகளால் உந்தப்பட்டு அன்றைய அரங்குக்கு வந்தார் அரங்கத்தின் முன்னால் மக்கள் நிரம்பி வழிந்தனர் ஆயிரக்கணக்கான மாதர் குழாங்கள் கைகட்டி நின்றனர் பேதையர் பெதும்பயர் பேரிளம் பெண்கள் என பலவகை மாதரம் பல்கி கிடந்தனர் திறந்த திருமேனியோடு வீற்றிருந்த பக்தர்கள் பல்லாயிரம் அவர்களுக்காக ஆங்காங்கு நிறுவப்பட்டிருந்த இரவு நேர விளக்கு வெளிச்சமே அவையை சோதிமயமாக்கி கொண்டிருந்தது ஆழ்வார் அரங்கில் தோன்றியதும் அந்த மாபெரும் கூட்டமும் தலைக்கு மேல் கரம் கூப்பி அவரை வணங்கிற்று மக்களின் வணக்கமும் வாழ்த்தும் அவரது மனநோயை சற்று மறைய செய்தன அவையை நிரப்பிய பக்த அவர் குரல் மெதுவாகவே ஒலித்தது எள் விழுந்தாலும் ஒலி கேட்கும் அளவுக்கு கூட்டம் அமைதியுற்று இருந்தது அன்பே வடிவாய் அமர்ந்திருக்கும் உங்களை காண எம்பெருமான் கண்ணபுரத்தான் எனக்கு அளித்த வாய்ப்புக்கு அவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன் இந்த ஒரு வரியிலேயே அவருக்கு மேல்மூச்சு வாங்கிற்று சில வினாடிகள் அமைதியுற்று இருந்தார் பாண்டிய நாட்டு மலையிலே பிறந்த கல்லொன்று சோழ நாட்டு கோவிலிலே சிலையாக நிற்கிறது ஒரு கல்லின் யாத்திரை அதன் மூலம் நிரந்தரமான புனிதத்துவம் பெற்றுவிட்டது அவ்வண்ணமே வஞ்சியில் தோன்றிய இச்சிறிய கல் தனது யாத்திரையை திருக்கண்ணபுரத்தில் புனிதமாக்கப் போகிறது மரணம் வெல்ல முடியாதது என்பதை அறிந்தும் மனிதர்கள் மர மரணத்தை எண்ணி கலங்குகிறார்கள் எனது மூதாதையர் மரணத்தை வென்றதில்லை ஆகவே நானும் வெல்லப்போவதில்லை அதனால் எனக்கு மரண பயம் இல்லை இறைவனுக்கு இரண்டு பெயர்கள் உண்டு ஒன்று பயத்தை உண்டாக்குகிறவன் என்பது இன்னொன்று பயத்தை போக்குகிறவன் என்பது ஆக்கும் சக்தி உடையவனை அழிக்கும் சக்திக்கும் நாயகன் பிறப்புக்கு எவன் மூலமோ இறப்புக்கும் அவனே மூலம் இதில் மனிதன் செய்யக்கூடியது காலத்தை எதிர்பார்ப்பதே திருமால் இயக்கத்தில் சங்கும் சக்கரமும் முக்கியமானவை சக்கரம் சுற்றுகிறது சங்கு ஒலிக்கிறது அதன் தத்துவம் உலகம் சுற்றி கொண்டிருக்கிறது உயிர்கள் ஒலித்து கொண்டிருக்கின்றன அவன் சொங் சங்கொலிப்பது நின்றாலும் சக்கரம் நிற்காது இயக்கிவிட்டவன் கவனித்துக் கொண்டிருக்கிறான் இயங்குகிறவர்கள் ஓடியாடி இதோ நீங்கள் அமர்ந்திருக்கும் மண்ணிலே எத்தனை காலடி சுவடுகள் பதிந்திருக்கின்றன அவற்றை பதித்த கால்கள் எங்கே கால்களை காணும் சுவடுகள் தென்படுகின்றன இங்கே சில சுவடுகளில் இருந்து மட்டுமே கம்பீரமான ஒலி தட்டப்படுகிறது அது வாழ்வாங்கு வாழ்ந்த தெய்வீக காலடி மானிட தர்மத்தை மறக்காமலும் தெய்வ இயக்கத்தை அவர்கள் பாவம் போல பாலம் போல நின்றார்கள் காலம் காலங்களாக போதிக்கப்பட்டும் இன்னும் மானிட தர்மம் போதனைக்கு உரியதாகவே இருக்கிறது வேதனைக்கு உரிய எதுவும் போதனைக்கு உரியதுதான் இன்னதுதான் நடக்கும் என்று ஏற்கனவே ஒரு விதி இருக்கும் பொழுது கண்ணீருக்கு அர்த்தம் என்ன எனக்கும் தெரிகிறது ஆனாலும் கண்ணீர் வருகிறது எப்படி அமைதி அடைவது அழுவதற்கும் சேர்த்துத்தானே கண்களை அவன் கொடுத்தான் அவை தன் கடமையை செய்யட்டும் என்று விட்டுவிடுவது கால்கள் நடக்க விரும்புகின்றன குழந்தைகள் அதை கட்டிப்பிடிக்கின்றன கைகள் வணங்க விரும்புகின்றன வயிறு அதை வேலை செய்ய சொல்கிறது விலங்குகளை பூட்டி கொண்டு நாட்டியம் ஆடுவது லௌக்கிக வாழ்வு இதிலிருந்து விடுபட முடியாவிட்டாலும் கண்ணபுர திருமாலே அடுத்த பிறப்பிலாவது என்னை விலங்குகள் இல்லாத குழந்தையாக பிறக்க பிறக்கவை என்று வேண்டிக் கொள்வதே நமது கடமை காய்கறிகளை நாம் பயிரிடுவோம் அதன் விலையை அவன் நிர்ணயிக்கட்டும் கர்மத்தை நாம் செய்வோம் அதன் பலனை அவன் கையில் விட்டுவிடுவோம் ஆழ்வாருக்கு மேல்முச்சு வாங்கியது சிந்தனை குழம்புவது போல் தோன்றிற்று மெது மெதுவாக இழைத்திருந்த அவரது மேனி நல்ல காற்றோட்டமான அந்த இடத்திலும் வியர்த்தது எனக்கு மயக்கம் வருவது போல தோன்றுகிறது என்றார் அவர் அவையில் பரபரப்பு எழுந்தது அரங்கில் ஏறி பலர் அவர் உடம்பை துடைத்தனர் கைத்தாங்களாக அவரை எழுப்பினர் பல்லக்கு பக்கத்திலேயே கொண்டு வரப்பட்டது ராமா கிருஷ்ணா என்ற குரல் அவை முழுவதும் எழுந்தது ஆழ்வார் பல்லக்கில் உட்கார் பொழுது அவை கண்ணீர் சொரிந்தது அந்த பல்லக்கு அவர் தங்கும் இடத்துக்கு வந்து சேர்ந்த போது கூட்டத்தில் பெரும் பகுதியை முண்டி அடித்து கொண்டு அங்கே வந்திருந்தது சிறிது மயங்கிய நிலையில் ஆழ்வார் படுக்க வைக்கப்பட்ட கூட்டத்திலே ஊடுருவி அங்கதன் உள்ளே நுழைந்தான் அவன் மார்த்தாண்டவர்மனின் மரண செய்தியை கொண்டு வந்திருந்தானா ஆழ்வாரின் மரண செய்தியை கொண்டு வந்திருந்தானா ஆழ்வாரின் கையை பிடித்து பார்த்தார் அவசரமாக வந்த மருத்துவர் இப்போதைக்கு பயமில்லை என்று மட்டுமே அவர் சொன்னார் பதினான்கு கண்ணகியின் ஆத்மா கல்யாணி மூர்ச்சித்து விழுந்த கோலம் மெல்லம் கோதையையும் கலங்க வைத்து விட்டது வேஷத்தில் கொல்லப்பட்டவன் கிருஷ்ணன் நம்பூதிரி கல்யாணி அழாமல் யார் ஆனால் அவளை விட அதிகமாக குமுறி அழுதவன் மார்த்தாண்டவர்மன் தந்தை இரண்டாம் சேரமான் பெருமாளின் ஆட்சி எத்தனை விசுவாசமிக்க குடிமக்களை உருவாக்கி இருக்கிறது என்பதை அன்றுதான் அவன் கண்டான் துரோகிகளை பார்த்து சலித்து அவன் கண்களுக்கு அந்த தியாகியின் வடிவம் தெய்வ தீபம் போல தோன்றிற்று நாம் அவனுக்காக என்ன செய்தோம் நமக்காக அவன் உயிரை விடவும் சித்தம் ே என்று எண்ணிய பொழுது ராமனுக்கு வாய்த்த அவன் கண் நின்றது சடலத்தை வீரர்கள் தூக்கி கொண்டு போனதும் ஓம் நமோ நாராயணா என்ற ஒரே குரலோடு அமைதியுற்றி இருந்தார் ஸ்ரீவல்லவர் அவர்களை கட்டியிருந்த கயிர்களை அவிழ்த்து விட்டாள் மூர்ச்சித்து விழுந்த கல்யாணியின் தலையை மடியில் தூக்கி வைத்துக் கொண்டாள் கிடர்கள் ஒருத்தம் பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வந்தார்கள் மெல்லிளம் கோதை அவள் முகத்தில் அதை தெளித்தாள் மெதுவாக கண் கல்யாணி சுவாமி சுவாமி என்று புலம்பினாள் அந்த கிருஷ்ணன் கோவிலின் கிருஷ்ண விக்கிரகம் அசைவற்று நின்றது ஆம் கிருஷ்ணன் நம்பூதரையின் சடலம் எப்படி தெய்வீகம் வடிவெடுத்ததோ அப்படியே அந்த விக்கிரகமும் நின்று கொண்டிருந்தது கல்யாணிக்கு யார் ஆறுதல் கூற முடியும் மார்த்தாண்டவர்மன் மயங்கிய நிலையில் நின்றான் மெல்லிளம் கூதை விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தாள் ஞானாசிரியர் ஸ்ரீவல்லபுரோ நாயகனின் லீலையில் இது ஒரு கட்டம் என்று எண்ணிக்கொண்டிருந்தார் சிலை வடிவாக நின்ற பரந்தாமனோ யுத்தம் மூண்டாலொழிய தன் சக்தியை காட்ட அந்த சோக படலத்தில் சில வினாடிகள் கழிந்தன அதிலிருந்து முதலில் மீண்டவர் ஸ்ரீவல்லவர் கல்யாணி கவலைகளை வளர்ப்பதன் மூலமே இறைவன் நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறான் கண்ணீர் வற்றிய பின்பே அவன் கருணை என்னும் தண்ணீர் கண்ணுக்கு தெரிகிறது சோதனையை தாங்கிக் கொள்ளும்படி போதிக்க எனக்கு சக்தி இருக்கிறது ஆனால் நானே நீயாக இருந்தால் நானும் தான் இப்படி கதறி அழுதிருப்பேன் இதயம் அவர் அவர்க்கென்று தனித்தனியாக படைக்கப்பட்டு விட்டது வேதனைகளை பரிமாறிக்கொள்ள முடியுமே தவிர இன்னொருவருக்காக தாங்கிக் கொள்ள முடியாது கிருஷ்ணன் நம்புதிரே ஒரு தியாக திருவிளக்கு ஆழாக்க அரிசியை ஒரு ஆண்டிக்கு போட்டுவிட்டு அதன் பலனை ஆயுள் காலம் வரைக்கும் எதிர்பார்க்கும் உலகத்திலே ஆயுளையே அர்ப்பணித்து விட்டுப் போன பலனை எதிர்பாராமல் போய்விட்டான் கிருஷ்ணன் நம்பூதிரி ஆய்ந்தொய்ந்து பாராமல் வணிக மகனை கொன்ற பாண்டி மன்னனைப் போல கிருஷ்ணன் நம்பூதிரியின் உயிரையும் பறித்து விட்டன ரவிவர்மனின் படைகள் இந்த துயரத்துக்கு இடையேயும் ஒரு நிம்மதி சேரநாட்டின் முறையான வாரிசை உன் கணவன் காப்பாற்றியதே உன் நாயகன் உயிரை யாரும் ஈடு செய்ய முடியாது என்றாலும் இந்த சேரநாட்டின் உயிரை காப்பாற்றியவனின் மனைவி என்ற பெருமை உனக்கு உண்டு நீயும் எங்களுடன் வா ரவிவர்மன் கொடுமைக்கு ஒரு இலக்கணமாய் எங்களை தொடர்ந்து வா எல்லோரும் ஸ்ரீ குலசேகர் ஆழ்வார் இருக்கும் இடத்துக்குச் செல்லுவோம் அவரை தரிசிப்பதன் மூலம் உனக்கு ஒரு ஆத்ம சாந்தி கிட்டும் என்றார் ஸ்ரீவல்லபர் மாமா திருக்கண்ணபுரத்தில் இருப்பதாக என் கனவில் வந்த சிவப்பு மூக்கு என்று வெம்மியபடியே கூறினாள் மெல்லிள்கோதை நல்லது இனி நாம் அவரை அண்டி தேடுவதை தவிர வேறு வழி எனக்கு தோன்றவில்லை என்றார் ஸ்ரீவல்லபர் தலைவிரி கோலமாக திடீரென்று எழுந்து நின்றால் கல்யாணி இல்லை காய்கதிர் செல்வனே என் கணவன் கல்வனா என்று கேட்டு மதுரையை எரித்தாள் கண்ணகி நாயகன் கொலைக்கு பழிக்கு பழிவாகினாள் கண்ணகி நானும் வஞ்சிமாபுரத்துக்குச் செல்வேன் எங்கள் குல அவையை கூட்டுவேன் முடியுமானால் வஞ்சியின் அரண்மனையே எரிப்பேன் எங்கே என் நாயகம் சடலம் போயிருக்கிறதோ அங்கேயே சென்று நானும் மடிவேன் பரசுராமன் மீது ஆணை என்று உரத்துக்குரலில் சூளுரைத்தாள் கல்யாணி கல்யாணி அவசரப்படாதே இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலையில் நீ வஞ்சிக்கு செல்வது சரியல்ல கொல்லப்பட்டது மார்த்தாண்டு வர்மன் அல்லன் என்பது இந்நம் ரவிவர்மனுக்கு தெரிந்திருக்கும் அதையே அவன் ஒரு அவமானமாக கருதி இருப்பான் பொறியிலே நீயும் சிக்கிக் உன் கற்புக்கு கூட களங்கம் நேரக்கூடும் இந்த அளவுக்கு துணிந்த ரவிவர்மன் இனி அந்த அளவுக்கும் செல்ல என்பது என்ன நிச்சயம் என்று அமைதிப்படுத்தினாள் ஸ்ரீவல்லவர் என் கற்புக்கு சக்தி உண்டா என் அந்த கணல் ரவிவர்மனை மட்டுமல்ல அவனுக்கு துணை புரிந்த அனைவரது குடும்பத்தையும் வேறறுக்கும் வில்லால் முடியாத வீரத்தை ஒரு சொல்லால் நடத்தினாள் கண்ணகி சிவந்த கண்களிலே தீ பறக்கும் விரித்த கூந்தலிலே காற்று அடிக்கும் அந்த தீயை அந்த காற்று வளர்க்கும் அசோகவனத்து சீதை அமைதியுற்றி இருந்தாள் தன் நாயகனின் கோதண்டம் தன்னை காக்கும் என்று என் இதயத்து நெருப்பு என்னையும் காக்கும் என்று ஓங்கி உரைத்தாள் கல்யாணி பேச பேச அவள் முகம் சிவ அவள் உருவமே மாறுவது போலிறார் அகஸ்தீஸ்வரம் காட்டுக்குடிசையில் தோன்றிய சிவப்பு மூக்குத்திக்காரியை போல இப்போது கட்சி காட்சியளிக்கிறாளே கல்யாணி மெல்லிலம் கோதை திகைத்தாள் ஸ்ரீவல்லபுரம் வாயடைத்து போனார் பதினைந்து வெஞ்சின வஞ்சி வஞ்சிக்கு கல்யாணி செல்வதற்கு தம்மை அறியாமல் சம்மதம் கொடுத்தார் ஸ்ரீவல்லபர் எப்படி நீங்கள் வஞ்சிக்கு செல்வீர்கள் என்று கேட்டான் மார்த்தாண்டவர்மன் சிம்மத்தின் மெய்தேரி மீதேரி என்று திட்டமாக கூறினாள் கல்யாணி மெல்லிளம் கோதையின் மெய் சிலிர்த்தது கள்ளியங்காட்டு கிருஷ்ணன் கோயிலில் இரண்டு பல்லக்குகள் உண்டு கோயிலுக்கு வந்த யாராவது நோயுற்றால் அந்த பல்லக்கில் அவர்களை ஏற்றி ஊதியம் பெறும் ஊழியர்களை கொண்டு அதை தூக்கச் செய்வது அனுப்பு தூக்கச் செய்து அனுப்புவது வழக்கம் அந்த பல்லக்குகளில் ஒன்றில் கல்யாணியை அமர்த்தி நான்கு சீடர்களையே அதை தூக்கச் செய்தார் ஸ்ரீவல்லபர் அவர் மார்த்தண்டவர்மனம் கோையும்து போலவேன் என்றான் ரன்ழுக சிரிப்பு அனைத்தையும் தாண்டிவிட்ட ஒரு மயக்க நிலை மார்த்தாண்டவர்மன் இருந்தால் என்ன இறந்தால் என்ன மகுடமும் களவு போய் மக்களும் கேலி செய்கிற அளவுக்கு வந்த பிற்பாடு அரச பீடத்தில் இதை இனி தான் அனுபவிக்கப் போகிற சுகம்தான் என்ன ஒருவேளை மார்த்தாண்டவர்மன் உயிரோடு இருந்தாலாவது அவனை அனுசரித்து கொண்டிருக்கலாம் நாராயண நம்பூதிரியையும் வசப்படுத்தி இருக்கலாம் வஞ்சி மக்களை திருப்திப்படுத்தி அரியாசனம் ஏறியிருக்கலாம் அவனுடைய மரணத்தில் தான் அடைய போகும் லாபம்தான் என்ன அவன் சிலையாக சமைந்து நின்றான் தாவளை சகோதரிகளும் பத்மாவதியும் அழுத கண்ணீர் ஆறாகப் பெருக அந்த சடலத்தை தொழுத கையோடு நின்று கொண்டிருந்தார்கள் அவர்களை பார்த்ததும் திடீரென்று மார்த்தாண்டவர்மன் மீது அவனுக்கு ஒரு பாசம் பிறந்தது மெதுவாக அவன் அருகில் அமர்ந்து அவன் தலையை தடவி கொடுத்தான் சடலத்தின் தலையில் இருந்த வல்ல வெட்டு நழிவி விழுந்தது ரவிவர்மன் உடம்பு முழுவதும் ரத்தம் கொதிப்பது போல் இருந்தது கொல்லப்பட்டவன் நம்பூதிரி என்பது அப்போதுதான் அவனுக்கு தெரிந்தது தாவடி சகோதரிகளும் பத்மாவதியும் அதிர்ச்சி அடைந்தார்கள் சுற்றி நின்ற காவலர்களை அவன் பார்த்தான் அவர்கள் மயங்கி விழுந்து விடுகிற நிலையில் இருந்தார்கள் இறந்து கிடப்பவன் யாரோ ஒரு நம்பூதிரி என்பதில் தாவளி சகோதரிகளுக்கும் பத்மாவதிக்கும் மகிழ்ச்சி ரவிவர்மனுக்கும் கூட ஒரு அமைதி காவலர்கள் விளக்கம் கூற முற்பட்டார்கள் விளக்கம் தேவையில்லை என்பது போல கையசைத்தான் ரவிவர்மன் சடலத்தை தூக்கிக்கொண்டு போகும்படி ஜாடை காட்டினான் அவர்கள் சடலத்தை தூக்கிக் கொண்டு வெளியேறினார்கள் முழுக்க அந்த சடலத்தின் உடலை ஒரு போர்வையால் போர்த்தி ரதத்தில் வைத்து அவர்கள் இடுகாட்டுக்கு கொண்டு சென்றார்கள் அதற்குள் நகர் முழுவதும் ான் என்றி பரவியது அரச குடும்பத்தில் அக்கறையுள்ள பலர் ஏதோ காரணத்துக்காக உலாவுவது போல கோட்டை வெளியிலும் போது கூட அதில் ஒரு சடலம் போகிறது என்பது அவர்களுக்கு தெரியாது இடுகாடு நோக்கி ரதம் போய் எதிரே கல்யாணி வந்த பல்லக்கு வந்தது பல்லக்கில் உட்கார்ந்திருந்த கல்யாணி எதிரே வந்த ரதத்தை கவனிக்கவில்லை என்றாலும் ரதம் பல்லக்கை நேர்கொண்டதும் அவள் உள்ளமும் உடலும் உடச்சி வசப்பட்டன நிறுத்துங்கள் சத்தமிட்டாள் பல்லக்கு மட்டுமல்ல ரதமும் து பல்லக்கு கீழே வைக்கப்பட்டது கல்யாணி பல்லக்கில் இருந்து இறங்கி ரதத்தின் ஏறி அமர்ந்து கொண்டாள் தேவியின் மீது ஆணை ரதத்தை திருப்புங்கள் என்றால் ரதத்தை ஓட்டி வந்த இருவரும் ஏதோ ஒரு சக்திக்கு ஆட்பட்டவர்கள் போல ரதத்தை திருப்பினார்கள் ரதம் செல்லட்டும் என்று ஆணையிட்டாள் எங்கே செல்ல வேண்டும் என்று கூட அவள் கூறவில்லை ரதம் நேரே பகவதி அம்மன் கோவிலுக்கு முன்பிருந்த ஒரு இடத்துக்கு சென்றது சடலத்தை இறக்கி வையுங்கள் என்ற கத்தினாள் அங்கிருந்து மேடையில் சடலத்தை இறக்கி வைத்தார்கள் காவலர்கள் ஏன் அப்படி செய்கிறோம் என்பது அவர்களுக்கு நினைவில்லை அந்த சடலத்தின் மீது விழுந்து கல்யாணி ஓவென கதறி அங்கே மெதுமெதுவாக கூட்டம் கூட தொடங்கிற்று வஞ்சி மக்களே ஏ வஞ்சக குடிமக்களே வஞ்சகம் அறியாத என் மனவாளன் கொல்லப்பட்டு கிடப்பதை பாருங்கள் பகைவர்களை கொல்ல வேண்டிய உங்கள் கத்தி பக்தி மார்க்கத்தில் உள்ள ஒருவரை குத்தி சாய்த்திருப்பதை பாருங்கள் என் கணவர் மன்னர் குலத்தை அழித்தாரா பட்டத்தை அபகரித்தாரா தன்னலம் தாயகத்தை காட்டிக் கொடுத்தாரா கண்ணனின் அடியில் கணுந்துருகி கிடந்த அவரை கொன்று குவித்தது கூட்டம் கோட்டையை கைப்பற்றி கொலிவிருக்கும் அந்த கூட்டம் என் மங்களம் பறித்தது மை கொத்தோடு கலைத்தது அறியாமற் இருந்து விழுந்து உயிர்விட்டான் மதுரை பாண்டியன் அறிந்து கொள்ளும் கூட்டம் இன்னும் சிறந்து வாழ்கிறது இங்கே நன்றிக்கு பேர்போன நம்பூதிரிகள் வம்சத்தில் கொன்று போடப்பட்ட முதல் தம்பிரான் என் நாயகன் இன்னும் நம்பூதிரிகள் சபை என்ன செய்கிறது என்ன செய்கிறது என்ன செய்கிறது கல்யாணி இப்போது குலமகள் கல்யாணியாக பேசவில்லை ஆத்திரத்தில் புரிபரக்கும் தீத்திரத்து மரமகளாக நின்று பேசினாள் கூடியிருந்த கூட்டத்தில் சிலர் அனுதாபப்பட்டார்கள் மாதர்கள் கண்ணீர் வடித்தார்கள் நம்பூதிரிகள் சடலத்தை சூழ்ந்து கொண்டார்கள் சடலத்தை அப்படியே விட்டுவிட்டு தலைவீதி கோலமாக வஞ்சி நகரத்து வீதிகளிலே ஓடினாள் கல்யாணி சிலம்பு வடிந்த சேரநாடு சிலம்பின் செல்வியை கண்டதிரே கண்டுவிட்டு கண்டுவிட்டது போல வழிவிட்டது நம்பூதிரிகள் ஒருவர் கொல்லப்பட்டார் அவர் மனைவி நியாயம் கேட்கிறாள் என்ற செய்தி காட்டுத்தே போல ங்கும் பரவியது வஞ்சியில் இருந்த நம்பூதிரிகளில் பல நம்ப பலர் நம்பூதிரிகள் சபைக்கு ஓடி வந்தார்கள் கிராம சபை தலைவர்கள் வேறு காரியமாக நாராயண நம்பூதிரியை சந்திக்க ஏற்கனவே அங்கே வந்திருந்தனர் சபை மண்டபத்துக்குள் தலைவிரி கோலமாக நுழைந்தாள் கல்யாணி நாராயண நம்பூதிரி என்று ஓங்கி உச்சரித்தாள் அப்படி அவர் பெயரை ஒரு பெண் அழைப்பது இதுவே முதல் தடவை நம்பூதிரி அவளையே கூர்ந்து பார்த்தார் உன் சபை என்ன செய்கிறது நம்பூதிரிகள் வம்சத்துக்கு நாசகாலம் தொடங்கிவிட்டது பரசுராமன் உண்டாக்கிய சேரநாட்டின் ஆதி தலைமுறை ஒடிந்து தொங்கும் தென்னை போல தலை கவிழ்ந்து நிற்கிறது இதற்கு மேல் ஒரு கெட்ட காலம் இந்த வம்சத்துக்கு வரப்போவதில்லை கள்ளியம் காட்டு கிருஷ்ணனுக்கே தன்னை கட்டளையாக்கி கொண்ட என் நாயகன் மரணத்துக்கு நீங்கள் என்ன பரிகாரம் தேடப்போகிறீர்கள் நாளை இந்த சேரநாட்டில் ஒரு நம்பூதிரியும் உயிரோடு இருக்கக்கூடாது நம்பூதிரிகளெல்லாம் தீக்குளியுங்கள் ராஜதந்திரிகள் இல்லாமல் இந்த சேரநாடு அழியட்டும் ஈன்ற தாயையும் இனிய பொன்னாட்டையும் கட்டிக்காத்து சான்ற திருமாலின் சன்னதியில் தலைவத்து ஆற்ற ஆன்ற பெரியோனாய் அடங்கப்போகும் குலசேகரனின் நாடா இது வஞ்சக பாவிகள் கொஞ்சி விளையாடும் வஞ்சி அழியட்டும் வஞ்சி அழியட்டும் என்று அலறினாள் கல்யாணி அமைதி தாயே அமைதி என்றார் நாராயணன் நம்பூதிரி போர்க்களத்தில் அமைதியா புகை மூண்ட பெண் நெருப்பு வராமல் இருக்குமா இடியத்து மழை வராமல் போனால் எவனோ ஒரு பாவி இருக்கிறான் என்றல்லவா பொருள் என்றாள் கல்யாணி நீ பட்டத்துயரம் அறிவோம் தாயே தெக்குகள் எட்டும் நடுக்குறும் வண்ணம் கட்டிய நாயகன் சடலத்தின் முன்னே உன் கண்ணீர் கனலாக எழுந்ததையும் அறிவும் தாயே விண்ணில் இருந்து உருத்தி மண்ணுக்கு வந்தது போல பெண்ணுலையில் மரம் கொண்டு விளங்கும் நீ ஆத்திரப்பட்டால் சாத்திரங்களும் வெந்து போகும் தேவியின் பெயரால் அமைதி கொள் தேவியின் பெயரால் அமைதி கொள் என்றார் நாராயண நம்பூதிரி நீதியை உலகம் அறிய ஆதிசக்தியை என்னை அனுப்பியிருக்கிறாள் அவளது ருத்ரதாண்டவத்துக்கு நீங்கள் தாளம் தட்டுங்கள் இனி அமைதி என்பது இல்லை எனது திருமுக மஞ்சளே வானத்து மஞ்சளாயிற்று எனது ிகளின் நெருப்பே வஞ்சிக்கு நெருப்பாகட்டும் என்று வெஞ்சனம் உரைத்த கல்யாணி அங்கு சுவரோரமாக இரவுகள் எரியும் தீவெட்டி ஒன்றை எடுத்து அப்படியே எடுத்து மண்டபத்தின் உச்சியிலே ஓங்கி எரிந்தாள் பொன்மயமாக இருந்த நம்பூதிரிகள் சபை வஞ்சிக்கு ஒருவோர்க்கெல்லாம் கண்காட்சியாக இருந்த நம்பூதிரிகள் சபை கொழுந்துவிட்டு எரிய தொடங்கிற்று அங்கு பற்ற தியா தீயை காற்று விசிறிக் கொடுத்தது வான மண்டலத்தில் கரும் புகை பறந்தது அது வஞ்சி மக்களின் நன் கண்களுக்கெல்லாம் தெரிந்தது நம்பூதிரிகள் சபை எரிகிறது எரிகிறது என்று உரெங்கும் கூச்சல் கேட்டது அது ரவிவர்மனின் காதிலும் விழுந்தது நான்கு புறமும் வேடர் தாக்க நடுவில் துடிக்கும் புலிக்குட்டியைப் போல அவன் துடித்தான் சித்தபிரமை பிடித்தவர்கள் போல தாவளி சகோதரிகளும் பத்மாவதையும் இருந்தார்கள் நம்பூதிரிகள் சபை மண்டபத்தை விட்டு நாராயண நம்பூதிரையும் கல்யாணியும் மட்டுமே தீக்காயம் ஏதுமின்றி வெளியில் வந்தார்கள் உள்ளிருந்த அத்தனை நம்பூதிரிகளும் அடக்கி தண்ணீரில் குளிப்பதை போல அந்த தீயிலை குளித்தார்கள் பல்லாண்டு காலம் ஒளிமயமாக திகழ்ந்த அந்த பழிகு மண்டபம் விதவை கோலத்தில் காட்சியளித்தது உள்ளே எருந்து கிடந்த நம்பூதிரிகளின் சாம்பல் வஞ்சி நகரம் முழுவதுமே எருந்து கிடப்பதைப் போல காட்டிற்று அரண்மனை கோட்டை வெளியிலே கல்யாணியும் நாராயண நம்பூதிரையும் நுழைந்த பொழுது சாபக்கேடான அந்த அரண்மனை அவர்களை தலைகுனிந்து வரவேற்றது பல்லாயிரம் படை வருகிறார்கள் என்றாலும் நடுங்காத ரவிவர்மன் கல்யாணியும் நாராயண நம்பூதிரியும் வருகிறார்கள் என்றதும் நடுங்கினான் சேர தனக்கு எதிராக திரும்பிவிட்டதோ என்ற பயங்கர துயரில் அழந்தான் தாவழி சகோதரர்கள் சகோதரிகள் மரண தேவதையை எதிர்கொண்டு அழைத்தார்கள் பாபங்களின் தலைநாயகனே பாவப்பட்ட பெண்ணொருத்தி உன்னை பார்க்க வந்திருக்கிறாள் என்ற நாராயண நம்பூதிரியின் குரல் எங்கோ தொலைதூரத்தில் இருந்து கேட்பது போல ரவிவர்மனுக்கு கேட்டது ஆனால் நாராயண நம்பூதிரி ான் நின்று கொண்டிருந்தார் கடல் பொங்கிய நிலையில் உடல் பொங்கிய கனக மணிச்சலை கல்யாணி இப்போது ருத்ர தேவதையாக இல்லை சாந்தநாயகியாக நின்றிருந்தாள் தாயே காப்பாற்று என்று அவள் காலில் விழுந்தான் யார் ஆம் பத்மாவதி ரவிவர்மன் கீழே விழாமல் நின்றதே அதிசயம் அடுக்கடுக்காக துன்பம் ஏமாற்றம் அந்த பயங்கரத்திலிருந்து அவன் எழவே இல்லை கல்யாண் எதுவும் பேசவில்லை முன்னால் நடந்தாள் பக்கத்திலேயே நாராயண நம்பூதிரி நடந்தார் பின்னால் ரவிவர்மன் நடந்தான் அவனை பத்மாவதி நடந்தாள் அவளுக்கு பின் பின்னால் தாவளி சகோதரிகள் நடந்தார்கள் தூக்கத்தில் நடப்பது போல அனைவரும் நடந்து வெளியே ார்கள்டிமக்கள் பலர் நடந்த நடந்தார்கள்ணி அவர்களை எங்கே அழைத்துச் செல்கிறார் புதிய தாமரை குலசேகர ஆழ்வார் உடல் நோயுற்று பள்ளி கொண்டார் என்ற செய்தி சோழ பரவுவதற்கு வெகு ஆகவில்லை செவி செய்தியாகவே அது ஒரே நாளில் பரவிவிட்டது ஆயிரக்கணக்கான அடியார்கள் பல திசைகளில் இருந்தும் திண்ணு திருக்கண்ணபுரத்தை நோக்கி விரைந்து வந்து கொண்டிருந்தார்கள் அரங்கத்திலிருந்து அவர் வந்ததும் மருத்துவர் அவரை சோதித்ததும் உள்ளே நுழைந்து அங்கதான் ஆழ்வாரின் பாதங்களிலே விழுந்து அழுது புலம்பினான் அவனிடம் எந்த செய்தியையும் கேட்க அவர் விரும்பவில்லை தமது படுக்கை இறுதி படுக்கை என்பதை உணர்ந்து கொண்டு விட்ட ஆழ்வார் இனி தன் மகனுக்கு தாம் சொல்ல வேண்டிய செய்தி எதுவும் இல்லை என்று கருதினார் அவன் இறந்து போயிருந்தாலும் வைகுந்தத்தில் அவனை பற்றி நினைப்பதற்கு இனி என்ன இருக்கிறது என்றும் நினைத்தார் அங்கதனோ மார்த்தாண்டவர்மன் கொல்லப்பட்டு விட்டதாக சொன்னால் ஆழ்வாரின் ஆவி உடனே பிரிந்துவிடும் என்று கருதினார் அவனால் அழத்தான் முடிந்தது ஆனால் ஆழ்வாரால் அவனை தேற்ற முடியவில்லை கடைசி காலத்தில் மன்னர் திருமுகத்தை சந்தித்து விட்டோம் என்பதிலேயே அவன் அமைதி அடைந்தான் நன்றி மிக்க அந்த ஊழியின் கைகளை கட்டிக்கொண்டு காலடியிலேயே நின்றான் ஆழ்வாரின் திருமுக தரிசனத்துக்காக வந்த பல்லாயிரம் மக்களையும் சோழநாட்டு படை வீரர்கள் சிறு சிறு கூட்டமாக உள்ளே சென்று பார்ப்பதற்கு அனுமதித்தார்கள் பார்த்தவர்கள் விலகுங்கள் பார்த்தவர்கள் விலகுங்கள் என்ற சத்தம் அங்கும் இங்குமாக கேட்டுக்கொண்டே இருந்தது கண்ணபுரத்து கோவில் மணி இடைவிடாமல் ஒலித்துக் இருந்தது யாருக்கும் சொல்லக்கூடியதும் இல்லை யாரிடமும் கேட்கக்கூடியதும் இல்லை என்ற நிலையில் ஆழ்வார் திடீரென்று உட்புறத்திலிருந்து அவரது பட்டத்துராணி வந்து அவர் அருகில் அமர்ந்தாள் மறைந்து போன பாண்டியகுமாரி மாமன்னர் சேரமான் பெருமாளின் மனைவிதான் அவள் இம்மையிலே அவரை பிரிந்த அவள் மறுமைக்கு அழைத்துப் வந்திருந்தாள் ஆம் அவரது கண்களுக்கு மட்டும் அவள் காட்சி அளித்தாள் அவள் பள்ளி கொண்டிருந்த கற்கட்டிலேயே பக்கத்தில் அவள் அமர்ந்தாள் ஆழ்வாரை சுற்றிலும் ஏதோ ஒரு ஜோதி மின்னுவதும் போல மட்டுமே சுற்றி இருந்தவர்களின் கண்களுக்கு தெரிந்ததே தவிர அவரது பிராட்டியார் வந்திருப்பதை அவர்கள் அறியவில்லை பக்தி மான்களின் இறுதி காலத்தில் பகவானே வந்து அழைத்து கொண்டு போவது அவர்கள் கண்களுக்கு மட்டுமே தெரியும் அருகில் அமர்ந்த பிராட்டியாரை பார்த்து தேவி நீ சுகமாக இருக்கிறாயா என்று கேட்டார் ஆழ்வார் யாரை பார்த்து கேட்கிறார் என்பது அங்கிருந்தவர்களுக்கு புரியவில்லை பெருமானே உங்கள் வருகைக்காகவே நான் காத்து கொண்டிருந்தேன் விண்ணுலகில் இப்பொழுது ஒரு தாமரை பூத்திருக்கிறது திருமகள் அந்த ஆசனத்தை உங்களுக்காக சிருஷ்டித்திருக்கிறாள் நாம் இருவரும் அமர்வதற்கு அதில் இடமிருக்கிறது நாம் ஒன்று சேர வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது என்றாள் அவள் ஆழ்வாரின் கண்களில் வைகுந்த காட்சிகள் தென்படலாயின அரங்கனின் திவ்ய தேசம் ஒளிமயமாக அவர் கண்ணுக்கு தெரிந்தது உயர்ந்த சக்கரவாசல் அதன் நடுவே கோபியிடப்பட்ட அழகிய கதவுகள் புண்மயமான விதானங்கள் குளிர்ச்சியான நீல நிறத்தில் அமைக்கப்பெற்ற மதல் சுவர்கள் பஞ்ச நாகங்கள் அணிவகுத்த ஒரு பள்ளி நன்கு வாழ்ந்து சுமங்கலியாக இறந்த திருமகள் போல தோற்றமுடைய அழகிய மாதர்கள் உடலையும் சுமந்து வைகுந்தம் உத்தம பக்தர்கள் ஆழ்ின் கண்கள் அந்த காட்சிகளை சுவைக்கத் தொடங்கின அங்கிருந்து அவர் மீண்டும் திரும்பி பார்த்த போது அவர் கண்ணுக்கு தெரிந்தது கண் கலங்கி நிற்கும் அடியவர்கள் காலடியில் அங்கதன் விடைகொடுப்போர் ஒருபுறம் வரவேற்க வந்திருக்கும் பட்டத்துராணி மறுபுறம் தேவி உன் மைந்தனை நீ பிரிந்ததைப் போல நானும் பிரியப் போகிறேன் உனது தனி வருகையில் இருந்து நமது மைந்தன் இன்னும் மண்ணுலகில் இருப்பது எனக்கு புரிகிறது மண்ணுலகில் இவை எனது கடைசி காலங்கள் மன்னர் சேரமான் பெருமாள் மறைந்து பல நாட்கள் ஆகின்றன அடியவர் குலசேகர ஆழ்வார் இப்போதும் அடிய போகிறார் எனது சுதர்மம் முழுவதும் இன்னும் பூர்த்தி அடையவில்லை ஆகவே இன்னும் ஒரு பிறவி எனக்கு காத்திருக்கிறது குலதர்மத்தில் உன் பங்கு முடிந்துவிட்டதாலேயே நீ வைகுந்தத்தில் தங்கிவிட்டாய் எனக்கு மீண்டும் ஒரு பிறப்பு இருந்து உனக்கு இல்லாமல் போகுமானால் நான் இளமை துறவியாகவே வாழ்வை தொடங்க திருமால் திருவருள் புரிய வேண்டும் நாராயணனை உச்சரித்த இந்த நாவினால் நரர்களை உச்சரிக்கும் இந்த ராஜப்பிரவி வேண்டாம் எனது சுதர்மம் பூர்த்தியாகிவிட்டதாக ஏற்றுக்கொண்டு வைகுந்தத்திலேயே நிரந்தரமாக தங்கிவிட அரங்கன் அருள் புரிந்தால் அதைவிட வெறு பாக்கியம் எனக்கு இல்லை கூடி கூடியிருந்தவர்கள் அவர் பேச்சை கேட்டு அவர் தன் வயமிழந்த நிலைக்கு வந்துவிட்டதாகவே கருதினார்கள் அருகில் இருக்கும் சேரமாதேவியே அவர்கள் அறியவில்லை கடைசி கால மரணப்படுக்கையில் மனிதர்கள் பேசும் பேச்சு தம்மை மறந்து பேசும் பேச்சல்ல தம்மை அழைக்க வந்திருப்பவர்களிடம் பேசும் பேச்சே சொந்த பந்தம் ஏதுமற்ற அடியவர்களை மூலவனே நேரில் வந்து அழைக்கிறான் அல்லாதவர்களை முதலில் பிரிந்து சென்ற உறவினர்கள் வந்து அழைக்கிறார்கள் சேரமாதேவி தன் நாயகனை அழைக்க வாய்ந்திருக்கிறாள் என்பது யாருக்கு தெரியும் வெளியே கூட்ட நெரிசல் வரன்முறை இல்லாமல் அதிகரித்து கொண்டிருந்தது அந்த நேரத்தில் ஸ்ரீவல்லபுரம் மார்த்தாண்டவர்மனும் மெல்லிளம் கோதையும் திருக்கண்ணபுரம் வந்து சேர்ந்தார்கள் பறந்து விருந்து நின்ற கூட்டத்திலே எங்கோ ஒரு மூலையில் தான் அவர்கள் நின்றார்கள் கூட்டம் பெருகி இருப்பதேன் தந்தை இறந்து விட்டாரா மார்த்தாண்டவர்மனும் மெல்லிடம் கோதையும் விம்யாழ தொடங்கினார்கள் ஒரு அடியவரிடம் ஸ்ரீவல்லவர் கேட்டார் ஆழ்வாருக்கு என்ன நிகழ்ந்தது அடியவர் சொன்னார் மரணப்படுக்கையில் இருக்கிறார் ஆட்களை ஆட்களை அடையாளம் கொண்டு கொள்ளும் நிலை மாறிவிட்டது இவ்வளவு தூரம் வந்தும் தன்னை தந்தை தன்னை கண்டுகொள்ள முடியாதா மார்த்தாண்டவர்மன் மேலும் அழுதான் ஸ்ரீவல்லபர் கூட்டத்தினை பார்த்து சொன்னார் ஐயா கொஞ்சம் வழிவிடுங்கள் ஆழ்வார் திருமகனும் அவரது மருமகளும் வந்திருக்கிறார்கள் கூட்டத்தில் சிலர் திரும்பி பார்த்தார்கள் தாங்கள் வழிவிட்டதோடு அன்றி மற்றவர்களை விலக்கி வழி உண்டாக்கத் தொடங்கினார்கள் கூட்டத்துக்குள்ளே நடந்து செல்லும் பொழுது மார்த்தாண்டவர் இதயம் துடித்தது இழந்த நிலையில் தந்தையை காணப்போகிறோம் என்று எண்ணிய போது அவன் நெஞ்சம் வெடித்துவிடும் போல் இருந்தது சுற்றி இருந்த கூட்டையோ அதுப்பையோ அவனால் காண இயலவில்லை விடுதி வாசலுக்கு வந்தபோது அவன் கால்கள் தள்ளாடின மெல்லிளம் கோதையும் அதே நிலையில் இருந்தால் ஸ்ரீவல்லபர் திருவேங்கடத்தானை ஜபித்து கொண்டிருந்தார் இளவரசர் மார்த்தாண்டவர்மன் வருகிறார் வழிவிடுங்கள் என்று மண்டபத்து வாசலை அடைத்து கொண்டிருந்த அடியவர்களையும் விளக்கினார்கள் சிலர் உள்ளே நுழைந்த மார்த்தாண்டவர்மன் கூரையை நோக்கி கண்களை விழுத்தபடி மல்லாந்திருந்த தன் தந்தையை பார்த்தான் தன்னை தூக்கி வளர்த்த தோள்கள் தான் தவழ்ந்து விளையாடிய மார்பு அவன் குழந்தையைப் போல அப்பா என்று கதறி அந்த மார்பின் மீது சாய்ந்தான் மார்த்தாண்டவர்மனை பார்த்த அங்குதான் அதிர்ச்சி அடைந்தான் தானே மரணத்தை என்றது போல மகிழ்ச்சி அடைந்தான் மகனின் கண்ணீர் மலர் சரம்போல உதிர்ந்தது அசைவற்றிருந்த குலசேகர் ஆழ்வார்க்சற்று அசைந்தார் தன் இரண்டு கரங்களாலும் தன் மார்பின் மீதி இருந்த மார்த்தாண்டவர்மன் முகத்தை மெதுவாக தூக்கி பார்த்தார் மகனே என்றார் தந்தைக்கு நினைவிருக்கிறது தாளாத உணர்வோடு அப்பா அப்பா என்றான் மார்த்தாண்டவர்மன் எப்போது வந்தாய் எப்படி வந்தாய் என்று எதையும் அவர் கேட்கவில்லை உன் தாயை பார்த்தாயா சிறுவயதில் பார்த்தது நினைவிற்காது இதோ பார் என்று இடதுபுறம் கையை காட்டினார் மனைவியின் தலையை தடவி கொடுப்பது போல இடது கையால் தடவி கொடுத்தார் மார்த்தாண்டவர்மனுக்கும் மற்றவர்களுக்கும் அவர் வெறும் கையை மேலும் கீழும் அசைப்பதாகவே தோன்றிற்று நினைவிழந்த நிலைதானா நினைவு வந்து வந்து திரும்புகிறதா முந்தானையில் வாய் புதைத்தபடி மாமா என்றாள் மெல்லளம் கோதை ஆர்வ ஆழ்வார் இடதுபுறம் திரும்பி உன் மருமகளை பார்த்தாயா என்று கேட்டார் அவர் கண்ணுக்கு மட்டுமே தெரிந்து அவர் மனைவி அழகாக இருக்கிறாள் என்று சொன்னது அவர் காதுக்கு மட்டுமே கேட்டது உடனே ஆழ்வார் வலதுபுறம் திரும்பி கோதை நீ அழகாக இருப்பதாக என் மனைவி சொல்கிறாள் என்றார் கோதையால் அழத்தான் முடிந்தது ஆனால் ஸ்ரீவல்லபுருக்கு மட்டும் ஏதோ புரிந்தது மரணத்தின் வாசற்படியிலே மனைவியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் ஆழ்வார் என்பதை அவரது ஞான உள்ளம் உணர்ந்தது ஸ்ரீவல்லபரை காட்டி அகஸ்தீஸ்வரம் காட்டில் உன்னை காப்பாற்றியவர் இவர் தானே என்று கேட்டார் ஆழ்வார் ஆமாம் அப்பா என்றான் மார்த்தாண்டவர்மன் எனக்கு தெரியுமே என்றார் ஆழ்வார் உடனே இடதுபுறம் திரும்பி மனைவியை பார்த்து சுவாமியை வணங்கிக்கொள் என்றார் அவள் எழுந்து வந்து ஸ்ரீவல்லபரின் கால்களை தொட்டு வணங்கினாள் மார்த்தாண்டவர்மனை கட்டிப்பிடித்து உச்சி மோந்து நெற்றியிலே முத்தமிட்டாள் அதை ஆழ்வார் ரசித்தாரை தவிர மார்த்தாண்டவர்மனுக்கு எந்தவித ஸ்பரிச உணர்ச்சியும் இல்லை அதுபோலவே நெற்றியிலும் கண்ணங்களிலும் மாறி மாறி முத்தமிட்டார் பட்டத்துராணி அப்பா எவ்வளவோ உங்களோடு பேச வேண்டும் என்று ஆவலோடு ஓடி வந்தேன் இப்படி நினைவிழந்த நிலையில் உங்களை சந்திக்க நேர்த்ததே நான்கு நாட்களுக்கு முன்னதாகவே இறைவன் என்னை அனுப்பி இருக்கக்கூடாதா முடிவை பார்க்க அனுமதித்த இறைவன் என் பற்றி உங்கள் முடிவை கேட்க அனுமதிக்கவில்லையே என்று மார்பில் விழுந்து மேலும் மேலும் புலம்பி நான் மார்த்தாண்டவர்மன் மகனே நான் நினைவிழந்த நிலையில் இருப்பதாகவா நீ கருதுகிறாய் நான் விண்ணுலகம் மண்ணுலகம் இரண்டையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் இவ்வளவு காலம் அரங்கனிடம் நான் செலுத்திய பக்திக்கு அவன் எனக்கு கடைசியாக கொடுத்த பரிசு இரண்டையும் ஒன்றாக காண்பதே விண்ணுலகை நான் நெருங்கிக் கொண்டிருக்கிறேன் மண்ணுலகில் உன் எதிர்காலத்தை இனி நான் நிர்ணயிக்க முடியாது ஆனால் இந்த குலசேகரன் செய்த தர்மங்கள் உண்மையானவை என்றால் சேரநாட்டின் மகுடம் உன்னை தேடி வரும் எதிரிகளை அழிப்பதற்குரிய ஆற்றல் உனக்கு இல்லாமற் போயினும் அந்த ஆற்றலை அரங்க இழந்து விடவில்லை என்று சொன்ன ஆழ்வார் இடதுபுறம் திரும்பி இல்லையா ராணி என்று கேட்டார் பிரபு தங்களை தாங்களே அழித்து கொள்ளக்கூடிய எதிரிகள் தான் நமது செல்வனை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் அன்னை பகவதி அவர்களை கண்காணித்து கொண்டு தான் இருக்கிறாள் என்றாள் தந்தை சரியாகவும் பேசுகிறார் தன் தாயிடம் பேசுவது போலவும் என்று குழப்பமடைந்தான் மார்த்தாண்டவர்மன் நேரமாகி விட்டது பிரபு நாம் புறப்படலாமா என்று ராணி கேட்டாள் வெளியே வழிவிடுங்கள் வழிவிடுங்கள் விழிவிடுங்கள் என்று ஒரு பெண்ணின் ஆங்கார குரல் கேட்டது அது கல்யாணியின் குரல் அல்லவா மெல்லிளம் கோதை பதினேழாவது சாப்டர் கல்லிலும் ஈரம் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு உள்ளே நுழைந்தாள் கல்யாணி அவளோடு நாராயண நம்பூதிரி ரவிவர்மன் பத்மாவதி தாவளி சகோதரிகள் அனைவரும் நுழைந்தார்கள் மெல்லிளம் கோதைக்கு கல்யாணியை பார்த்ததும் வேறு யாரையும் பார்க்க தோன்றவில்லை எனினும் பத்மாவதி அவன் அருகில் வந்து நின்று கொண்டாள் ஸ்ரீவ ஸ்ரீவல்லபருக்கு ரவிவர்மனை பார்த்ததும் வேறு யாரையும் பார்க்க தோன்றவில்லை மார்த்தாண்டவர்மனுக்கு நாராயணன் நம்பூதிரியை பார்த்ததும் யாரையும் பார்க்க தோன்றவில்லை குலசேகர ஆழ்வாருக்கோ எல்லோரையும் பார்க்க தோன்றிற்று ஒவ்வொருவராக மாறி மாறி பார்த்தார் பத்மாவதி தன்னை அறியாமல் அப்பா என்று கூவி விம்மி விம்மி அழுதாள் தாவளி சகோதரிகள் அழுதார்கள் ரவிவர்மன் சிலை போல நின்றான் நாராயணன் நம்பூதிரி அவரை முகத்தையே பார்த்தபடி நின்றார் கல்யாணி சுற்றுமுற்றம் பார்த்தாள் அவள் மிகவும் அமைதியுற்று இருந்தாள் இப்பொழுது ஆவேசம் எங்கே போயிற்று ஏதோ சித்த பிரமையில் இருந்து மீண்டவள் போல நான் எங்கே வந்திருக்கிறேன் என்று கேட்டாள் இப்போதுதான் அவள் முகத்தை பிரஜையோடு பார்த்தார் குலசேகர ஆழ்வார் அதிர்ச்சியோடு எழுந்து உட்கார முயன்றார் நாராயண நம்புதிரே அவர் தோலை தொட்டு மறுபடியும் படுக்க வைத்தார் ஆழ்வார் கல்யாணியை பார்த்து அம்மா தாயே அன்று நான் காட்டு வழியில் பாடி இறங்கிய பொழுது எனக்கு திருவமுது ஊட்டிய சீதேவி நீதானே இதே விடுதியில் எனக்கு ஆறுதல் சொன்ன தேவதை நீதானே நீ ஏன் தலைவரி கோலமாக வந்திருக்கிறாய் என்றார் கல்யாணி ஒன்றும் புரியாமல் தலை குனிந்தபடி நின்றாள் தெய்வம் மனுஷ ரூப்பேன என்றார் திருவேங்கடத்தாம் ஸ்ரீவல்லபர் அதையே சொல்ல நினைத்தேன் என்றார் நாராயண நம்பூதிரி ஆனால் இது ஆழ்வாரின் நினைவிழந்த நிலையில் மற்றும் கட்டம் என்றே எண்ணினார்கள் மற்றவர்கள் அவருக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நிலையில் யாரும் இல்லை வெளியே கூட்ட நெரிசல் தாழ அளவுக்கு அதிகமாகி ராமா கிருஷ்ணா என்ற குரல் ஓங்கி எழுந்து கொண்டிருந்தது ஆழ்வார் இடதுபுறம் திரும்பி ராணியை பார்த்து ராணி நீ என்னை அழைத்து வர தாமதிக்கிறாய் என்று அரங்கநாயகி நேரிலே வந்திருக்கிறாள் பார்த்தாயா என்றார் கோசலையின் மருமகளாகவும் தாமரையில் திருமகளாகவும் கொலுவிற்கும் என் அன்னை பாசம் தாங்காமல் ஓடி வந்திருக்கிறாள் பிள்ளை பாசத்தை மறக்க முடியாதவன் நான் என் மீது கொண்ட பிள்ளை பாசத்தை மறக்க முடியாதவள் என் அன்னை சங்கிலி தொடர் எப்படி நீளிகிறது பார்த்தாயா என்று கேட்டுவிட்டு கல்யாணியின் பக்கம் திரும்பி இப்போது உன் பெயர் என்னம்மா என்றாள் கல்யாணி அடக்கத்தோடு எப்போதும் என் பெயர் கல்யாணிதான் என்றாள் கல்யாணி சர்வசக்தி வாய்ந்த என் மாதாவுக்கு எந்த வடிவத்திலும் இந்த பெயர் பொருந்தும் அவள் சீதாவாயினும் கல்யாணியே திருமகளாயினும் கல்யாணியே குலமகள் வடிவில் தோன்றும் போதெல்லாம் சியாமள ரூபத்தில் திகழும் என் அன்னை கல்யாணி என்று பெயர் பெறுகிறாள் என்றார் ஆழ்வார் பெருமானே இவள் அரங்கநாயகி என் ஆதர்சம் இதுவரையில் இவள் செய்த காரியங்களை இவள் செய்யவில்லை இங்கே வந்து சேர்ந்த பிறகுதான் அரங்கநாயகி இவள் உடம்பிலிருந்து வெளியேறினாள் உங்களால் மட்டுமே என்னை பார்க்க முடிகிறது என்னால் மட்டுமே அவளை பார்க்க முடிகிறது என்றால் ராிக்கும் மற்றவர்களுக்கும் யார இடதுபுறத்தில் அவர் பேசுவது வியப்பாகவே இருந்தது இது நினைவிழந்த நிலைதான் என்று அவர்களும் கருத தலைப்பட்டனர் இவ்வளவுக்கும் நடுவே ஒரு சடலம் நிற்பது போல நின்று கொண்டிருந்தான் ரவிவர்மன் அரங்கத்தில் ஆழ்வார் சொன்னது போல மரணம் வெல்ல முடியாததான் வெள்ளம் வெல்ல முடியாததுதான் ஆனால் மரணத்துக்கு நேரம் குறித்து எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் கொடுமைக்கு ஈடு எதுவும் இல்லை ஆழ்வாரை சுற்றி நின்ற ஒவ்வொருவரின் இதயத்திலும் கேள்விக்குறிகள் நிறைய விழுந்திருந்தன அனைத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியவர் ஆழ்வார் ஒருவரை ஆனால் அந்த கட்டத்தை ஆழ்வார் தாண்டிவிட்டார் கேள்விகளிலே சிக்குண்டவர்கள் அதற்குள்ளேயே தடுமாறி கொண்டிருந்தார்கள் அந்த இடத்தில் பசுவும் புலியும் ஒரே தண்ணீர் கொடுத்து கொண்டிருந்தன வெயில் வறண்டு போய் வெடித்து கிடக்கும் ஒரு ஏரி வெப்பம் தாளாது பணமெடுத்து ஒரு நாகம் எங்கும் நிழல் கிடைக்காமல் தத்தி தத்தி வந்தது ஒரு தேரை கடைசியாக அந்த தேரை ஒரு நிழல் கிடைத்தது அது அந்த நாகப்படத்தின் நிழல் நாகத்தை தேரை பார்க்கவில்லை தேரையை நாகம் பார்க்கவில்லை இது காளிதாசனின் வர்ணனை இந்த நிலைதான் ஆழ்வாரை சுற்றிலும் நிலவியது மாபெரும் மரணம் ஒன்று நிகழப்போகிறது என்ற வெப்பம் தாங்காது ரவிவர்மன் என்னும் பாம்பு படம் எடுத்து அசையாது நின்றது அதன் அருகிலே மார்த்தாண்டவர்மன் என்னும் தேரை உட்கார்ந்திருந்தது ஆனால் பதவி வெறி தவிர பிற வகைகளிலே ரவிவர்மன் ஒரு மனிதனாகவே இருந்தான் மன்னர் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறார் என்ற நிலையில் மனித மனத்தின் சலனங்களால் அவன் மெழுகு போல உருகினான் இப்போது அவன் அழுது யாரும் அதை நம்ப மாட்டார்கள் துன்பம் அளவுக்கு அதிகம் அதிகமாகிவிட்டால் கண்ணீரும் வியர்வையாகிவிடுகிறது வியர்க்க விறுவிறுக்க அவன் நின்றிருந்தான் நாராயணன் நம்புதிரை ஆழ்வாரிடம் எவ்வளவோ கேட்க நினைத்தார் ஆனால் அவரும் கருதியபடியே ஆழ்வார்கள் நிலை நினைவிழந்த நிலை அல்லவா அங்கே ஒரே மெளனம் வெளியே ஒரே கூச்சல் பிரபு குறித்த நேரம் வந்துவிட்டது புறப்படுவோம் என்றாள் ராணி புறப்படலாமா என்ற கேள்வி இப்போது இல்லை புறப்படுவோம் என்ற வாக்கை வேத விட்டது பைகுந்த வாசலிலே மேலதாள ஒலி கேட்டது கச்சனிந்த இளமாதர்கள் மலர் தூவுவது அவர் கண்ணுக்கு தெரிந்தது திருவரங்கத்தில் பள்ளி கொண்ட அரங்க நின்ற கோலத்தில் அவரை வரவேற்பது போல அவருக்கு தோன்றிற்று ஆழ்வார் என் கண்கள் விசாலமாக திறந்தன சுற்றுமுற்றும் பார்த்தன மனு உலகை அவர் மறக்க தொடங்கிய நிலையிலும் அவர் கரங்கள் தாமாகவே எழுந்தன வலதுகை நாராயண நம்பூதிரியின் கரத்தை பிடித்தது இடதுகை மார்த்தாண்டவர்மன் கரத்தை பிடித்தது அந்த இரண்டு கைகளையும் அந்த இரண்டு கரங்கள் இணைத்தன அரங்கா என்ற குரல் ஈனஸ்வரத்திலே வெளிவந்தது அந்த சொல்லை கூறிய வாய் கடைசியாக அரங்கன் திருவது ஊட்டுவதற்கு திறந்தது போல திறந்தபடியே என்றது காலடி சுவடைகளை முடித்துக் கொண்டு இமைகள் மூடின அப்பா என்று அலறினான் மார்த்தாண்டவர்மன் அனைவரும் ஓவென்று கதறி அழுதார்கள் அழுகையை கடந்த நம்பூதியின் கண்களிலும் ஸ்ரீவல்லபரின் கண்களிலும் கூட கண்ணீர் வழிவந்தது ரவிவர்மன் வாய்விட்டு அழவில்லை காரணம் பழைய காரணம்தான் அவன் அழுதால் யாரும் நம்ப மாட்டார்கள் உள்ளே இருந்து வெளியே ஒருவன் ஓடிவந்து ஸ்ரீ குலசேகர ஆழ்வார் வைகுந்த பதவி அடைந்தார் என்று ஓங்கி கூவினான் கூட்டல் முழுவதிலும் கூட்டம் முழுவதிலும் விக்கலும் விம்மலும் எழுந்தன சோழ நாட்டு வானத்தில் அவர் ஆவி பறந்தபோது சேரநாட்டு வானத்தில் ஒரு பெரிய கேள்விக்குறி விழுந்தது பதினெட்டு கோழியர்கோண் தூது மனிதர்கள் எப்படி வந்தார்கள் என்பதை அவர்களது மரணமே காட்டுகிறது நாதி எற்ற மரணம் நாடே திரளும் மரணம் என்று மரணத்திலும் இருவகை உண்டு இரத்த பந்தமில்லாதவர்களே கதரை அழவைக்கு அற்புத மரணம் ஒருவருக்கு வாய்க்கிறதென்றால் அவர் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவர் என்று பொருள் சுடுகாடு வரையிலே தொடர்ந்து வரும் கூட்டம் சடலத்தை சுட்ட பின்பும் பல ஆண்டுகள் வரை நினைவிலே வைத்திருக்கிறதென்றால் அந்த சடலம் ஆவியோடு இருந்த பொழுது செய்த தவம் அது நித்திய கருமங்கள் தவறாமலும் சத்திய கருமங்கள் வழுவாமலும் நடந்து கொண்ட மனிதர்களையே உலகம் அடையாளம் கண்டுகொள்கிறது எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து எங்கோ மறைகின்ற ஒருவரை அங்கே இருக்கின்ற கூட்டமும் அழுது வழியனுப்புகிறது என்றால் தங்குமிடம் அனைத்தையும் தனது சங்கமாக்கி கொண்டவர் அவர் என்று பொருள் நந்தா விளக்கணைய நாயகன் நாணிலத்தின் தந்தை தயாநிதி சுன் சிந்தை அணுவெல்லாம் செய்யும் சந்திர வடிவம் அரசியல் பரிபாலனத்தில் தசரதன் ஆன்மீக பரிபாலனத்தில் ஞானமுனிவன் சேரலர்கோண் கொங்கற்கோண் கூடலர்கோண் கொல்லி நகர்க்கு இறை குலசேகர ஆழ்வாரின் மரணம் அபூர்வமாக அவதரித்திருக்கும் ஒரு மகானின் மரணம் அது மரணமல்ல புகழொடம்பு எழுதிய புதுப்பிறப்பு அவரது இறுதி யாத்திரை அதனை சுட்டிக்காட்டிற்று சோழ நாடே திருக்கண்ணபுரத்தில் இறுதி அஞ்சலி செலுத்த சோழ இளவரசன் இரண்டாம் விக்கிரம சோழன் தனது பட்டத்துராணியோடு வந்திருந்தான் வயது காரணமாக அவன் இளவரசன் ஆயினும் அப்போது அவனை பட்டத்துக்கு வந்திருந்த அரசன் அவனது ராணியின் பெயர் அறிய கிடைக்காததால் அவளை சோழமாதேவி என்று அழைக்கிறோம் விக்கிரம சோழனும் சோழம தேவியும் குலசேகர ஆழ்வாரின் திருப்பாதங்களை சு தொட்டு வணங்கினார்கள் இடுவதும் சுடுவதும் ஆகிய இரண்டு பழக்கங்களும் சங்ககாலம் தொட்டே இந்துக்களின் சம்பிரதாய சம்பிரதாயமாக இருந்தமையால் இடுவதா சுடுவதா என்ற கேள்வி விக்கிரம சோழனுக்கும் நாராயண நம்பூதரிக்கும் ஏற்பட்டது இறுதியில் ஒரு முடிவுக்கு வந்து ஆழ்வாரின் திருமேனியை வழி அனுப்பி வைத்தார்கள் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடைசி கர்மங்களை செய்யவே கண்ணபுரத்து காக்கூத்தன் தன்னை அழைத்து வந்திருக்கிறான் என்று மார்த்தாண்டவர்மன் கருதினான் தனது பாவங்களுக்கு பரிகார பகவதியம்மன் கல்யாணியை அனுப்பி தன்னை அழைத்து வரச் செய்திருக்கிறாள் என்று கருதினார் இளம் வயதிலேயே நம்பூதிரிகள் சபையின் தலைவராகி ஆழ்வாரோடு இணைப்பிரியாது இருந்த தன்னை இறுதிக்காலத்திலும் கொண்டு வந்து சேர்த்ததற்கு நம் நாராயண நம்பூதிரி நாயகனுக்கு நன்றி செலுத்தினார் அன்புக்கு அடிமையாய் நாயினும் நன்றியுடையவனாய் இரு கிடந்த அங்கதன் ஆழ்வாரின் இறுதி காலத்தில் கூட இருக்க முடிந்தமைக்கு ஆண்டவனுக்கு நன்றி செலுத்தினான் திருவேங்கடத்தான் ஸ்ரீவல்லபர் மரண காலத்தில் ஆழ்வாரின் திருமுக தரிசனம் தமக்கு கிடைத்தமைக்கு வேங்கடத்த நாயகனுக்கு நன்றி கூறினார் மெல்லிளம் கோதையும் பத்மாவதியும் ஒருவரை ஒருவர் அனைத்தபடி இனியாவது இறைவன் நம்மை பிரிக்காமல் இருக்கட்டும் என்று வேண்டினார்கள் தாவளி சகோதரர்கள் சகோதரிகள் இதயம் துடிக்க அடுத்து என்ன என்பதிலேயே ஆர்வம் காட்டினார்கள் கருமங்கள் முடிந்துவிட்டன கேள்விக்குறிகள் எங்கே போவது என்று தெரியாமல் திகைத்து நின்றன விக்கிரம சோழனுக்கு அனைத்தும் தெரியும் அவன் வயதில் இளைஞனாயினும் அறிவில் முதியவன் சேர நாட்டோடு பகையில்லாமல் வாழ்ந்தவன் அகன்ற மார்பும் திரண்ட தோள்களும் அமைதி பொலியும் திருமுகமும் அடக்கமுடைய குணமும் மிகுந்த விக்கிரம சோழன் அனைவரையும் தனது அரண்மனைக்கு அழைத்தான் சோழ நாட்டின் தலைநகரில் அவர்களை வரவேற்று சேரநாட்டின் தலைவிதியை அங்கேயே நிர்ணயிக்க அவன் விரும்பினான் கூட்டம் கலைந்து சென்ற பின்பு ஆழ்வார் தங்கியிருந்த இடத்தில் அனைவரையும் சந்தித்தான் நுண்ணிய அறிவு படைத்த விக்ரம சோழன் முதலில் மார்த்தாண்டவர்மனிடமோ ரவிவர்மனிடமோ பேசவில்லை கேள்விக்குறியை எழுப்பக்கூடியவரும் அதற்கு ஒரு ஆச்சரியக்குரியை காணக்கூடியவரும் ஆகிய நாராயண நம்பூதரியிடமே முதலில் பேசினான் இதில் பேசுவதற்கு என்ன இருக்கிறது வஞ்சியின் அரசுரிமை மார்த்தாண்டவர்மனையே சார்ந்தது அதை ரவிவர்மன் ஒப்புக்கொள்ள வேண்டியதுதான் பாக்கி ஒப்புக்கொள்ள மறுத்தால் நடப்பது நடக்கட்டும் என்று கூறிவிட்டார் நாராயண நம்பூதிரி கேள்வி ஒன்று எழுந்த பிற்பாடு அதுக்கு ஒரே பதில்தான் இருக்க முடியும் இந்த பதிலை சொல்ல வேண்டியவன் ஒருவன்தான் என்றாலும் அவனை அமைதிப்படுத்த வேண்டியதோ அவனுக்கு புரிய வைக்க வேண்டியதோ நமது கடமை எடுத்த எடுப்பில் என்ன சொல்கிறாய் என்று கேட்பது நல்ல பதில் சொல்ல வழி செய்யாது சீற்றத்தை உண்டாக்கி முடிவை தாமதப்படுத்துவதை விட தேற்றி தெளிய வைத்து முடிவை காண்பது நல்ல பலன் தரும் நாம் உரந்தைக்கு சென்று அமைதியாக உட்கார்ந்து பேசினால் கேள்விக்கே இடமில்லாத முடிவொன்று கிடைக்கும் என்று அவரை அமைதிப்படுத்த முயன்றான் விக்ரம சோழன் நாராயணன் அதை ஒப்புக்கொள்வதாக இல்லை அதன் பிறகு அவன் மார்த்தாண்டவர்மனை சந்தித்தான் சரியாகவோ தவறாகவோ வஞ்சியிலே பல நிகழ்ச்சிகள் நடந்துவிட்டன நடந்தவற்றை மறந்தால்தானே நடக்க வேண்டியதை நினைக்க முடியும் வஞ்சம் வளர்ந்து கொண்டே போனால் வஞ்சி அழிந்து போகும் ஈட்டி முனையால் சாதிக்க முடியாததை கூட இதய கனிவால் சாதிக்க முடியும் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று மார்த்தாண்டவர்மனை அவன் கேட்டான் கண்ணை மூடிக்கொண்டு மார்த்தாண்டவர்மன் சொன்ன ஒரே பதில் தம்பிரான் சுவாமிகள் கருத்து என்னவோ அதுவே என் கருத்தாகும் என்பதே தன் வாதம் பிடிவாதத்தில் சிக்கிக்கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்த விக்ரமசோழன் இது காலத்தால் தீர வேண்டிய நோய் என்று கருதினான் நாராயண நம்பூதிரி மார்த்தாண்டவர்மன் பாஸ்கர ரவிவர்மன் ஸ்ரீவல்லபர் அவர்களது குடும்பத்தினர் அவர்களோடு கல்யாணி அனைவரையும் ஓய்வெடுத்துக்கொண்டு புறப்படலாம் அனைவரும் உரந்தைக்கு வாருங்கள் என்று அழைத்தான் அதையும் மறுக்கக்கூடிய நாகரிக கேடு அங்கே யாருக்கும் இல்லை இது உறையூர் காஞ்சியிலே ஒரு காலம் வடக்கே உஜ்ஜயினிலே ஒரு காலம் தெற்கே ஈழத்தில் ஒரு காலம் வைத்து நாலாவது காலை உறையூரில் வைக்கும் கோழியர்கோன் என்ற விக்கிரமசோழனின் பட்டத்து யானையும் படைவீரர்களும் எல்லையிலே அவர்களை வரவேற்றார்கள் கரை மீன் விளையாடும் காவிரி கரைக்கு அவர்கள் வந்து சேர்ந்தபோது ஒவ்வொரு இதயத்திலும் ஒவ்வொரு மாறுதல் இருந்தது ஆனால் நாராயணன் நம்பூதரி மட்டும் பரசுராமனின் அவதாரமாகவே காட்சியளித்தார் ஆடியில் பெருகும் காவிரி நீர் போல் அவர் உள்ளத்தில் ஆத்திரம் பெருகிக் கிடந்தது உறையூரின் வனப்பில் அவர் மயங்கிவிடவில்லை கர்நாடக மாதர் திருமம் சாளுக்கிய மாதர் சிங்களத்து மகையர் பல்வகை வணிகர் யவனர் இருக்கையும் கொண்ட அழகிய உறையூர் இழகிய மனத்தோடு அவர்களை வரவேற்றது பணம் ஜாறு பிழிந்து களிமண்ணால் கட்டப்பெற்று முட்டை கருவினால் மிருக விக்ரமசோழன் அரண்மனை காவிரியின் அருகிலேயே இருந்தது அதிலே தனியாகவும் மந்திராலோசனை மண்டபம் தனியாகவும் விருந்து மண்டபம் தனியாகவும் நெற்களஞ்சியம் தனியாகவும் பகுதி பகுதியாக இருந்தன அனைவரும் அங்கு வந்து சேர்ந்த பொழுது அந்தி சாயத் தொடங்கிற்று அரண்மனையிலே காவல் காத்து கொண்டிருந்த படை வீரர்களும் அந்தப்புறத்தை காத்து கொண்டிருந்த அலிகளும் கடமையாற்றி கொண்டிருந்தனர் ஆவின் பாலும் தேனும் அரம்பை முதல் முக்கணியும் விருந்து மண்டபத்தின் பழிங்கி மேடையிலே வரிசையாக வைக்கப்பட்டிருந்தன ஐம்பெரும் குழுவினரும் என் பெயராய தவற மட்டுமே அங்கு அனுமதிக்கப்பட்டிருந்தனர் விருந்து முடியும் வரையில் அங்கே அரசியல்வாதங்கள் ஏதுமில்லை மாதர்கள் அந்த புறத்துக்கும் மற்றேர் மந்திராலோசனை மண்டபத்துக்கும் சேரநாட்டின் தலைமுறை கேள்வியை அங்கேயே எழுப்ப விக்ரமசோழன் விரும்பவில்லை இத்தகைய சூழ்நிலைகளில் அந்தப்புறத்தின் சக்தி என்ன என்பது அவனுக்கு தெரியும் அவன் தனது அந்தரங்க திருவரைக்கு சென்று சோழமா தேவியை அழைத்து வரச் செய்தான் வேத காலத்து திருமகள் மாதர் குலத்து மணிவிளக்கு மங்களமடந்தை சோழமா தேவி வடமொழி சூத்திரம் உரைத்தபடி கணவனுக்கு யோசனை சொல்வதில் மந்திரியாகவும் தேவி திருவஞ்சைக் களத்தின் திருவஞ்சைக் களத்தின் மீது விழுந்துள்ள கேள்வி உனக்கு தெரியாததல்ல பட்டத்துக்கு உரியவர் மார்த்தாண்டவர்மர் அதை பறித்து ரவிவர்மர் நேரடியாக பார்த்தால் இவருக்கு அவர் கொடுத்துவிட வேண்டியது தானே என்பது உனக்கு தோன்றும் கெட்டு போனாலும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று ஒருவரம் நான் பட்டு போனாலும் விட்டுவிட மாட்டேன் என்று ஒருவரம் நின்றால் அங்கே நியாயத்தை நிலைநாட்ட ஒரு சபையே தேவைப்படும் மார்த்தாண்டவர்மர் ரவிவர்மர் இருவருக்கும் இடையே விழுந்துள்ள கேள்விக்குறியை தீர்த்து வைக்க நான் ஐம்பெரும் குழுவையும் என் பெயர் ஆகிய மட்டும் நம்பவில்லை ஒரே முடிவிலே நிற்கிறார் நாராயண நோமூதிரி அந்த விஷயத்திலே அவரது பிரதிபிம்பமாக நிற்கிறார் மார்த்தாண்டவர்மர் இதிலே பரிகாரம் என்பது அந்த புறத்தின் வழியாகத்தான் வரி வரை வர வேண்டியிருக்கிறது உனது மொழிதான் மெல்லிளம் கோதைக்கு புரியும் மெல்லிளம் கோதையின் மொழிதான் மார்த்தாண்டவர்மருக்கு புரியும் மார்த்தாண்டவர்மருக்கு புரிந்துவிட்டால் தம்பிரான் சுவாமிகள் தலையிடுவதற்கு நியாயமில்லை மெல்லிளம் கோதையும் பத்மாவதியும் தாவளி சகோதரிகளும் ஒரு உடன்பாட்டுக்கு வந்துவிட்டால் அந்த புறத்து உடன்பாடு இந்த புறத்துக்கும் வந்துவிடும் நீ மெதுவாக மெல்லிளம் கோதையை தயார் செய் சரியோ தவறோ ஆதிக்கம் ரவிவர்மர் கையில் இருக்கிறது அவர் அதை சாதிக்க முயன்றால் நீதிக்கு ஒரு போர் நடத்த வேண்டியிருக்கும் அந்த போரை நடத்தும் வல்லமே மார்த்தாண்டவர்மருக்கு இல்லை என்பதை மெல்லிலம் கோதைக்கு நீ தெளிவுபடுத்திவிடு என்று கூறினார் விக்ரம சோழமாதேவி அனைத்தையும் உணர்ந்தவளாய் அந்த புறத்துக்கு சென்றாள் அவள் மெல்லிலம் கோதையை தனியாழைத்து பேசவில்லை கோதை பத்மாவதி தாவளி சகோதரிகள் கல்யாணி அனைவரையும் வைத்துக் பேசினாள் உடன் பிறந்தோர் இருவருக்குள் மோதல் வந்து ஒருவர் அதிலே தோற்றாலும் அவர்கள் குலமே இருவரும் வெற்றி பெறுவது இயற்கையில் நடக்கக்கூடியது அல்ல ஆனால் இருவரும் வெற்றி பெறுவதற்கு இதில் வழி இருக்கிறது யாருக்கு யார் விட்டுக் கொடுப்பது என்பதே கேள்வி கோதை எனது நாயகர் செய்து வைக்கும் சமரசத்தை ஒப்புக்கொள்ளும்படி நீ உன் நாயகனை வற்புறுத்த வேண்டும் பத்மாவதி நீயும் அப்படியே கோதை மௌனமாக இருந்தால் பத்மாவதி பயத்தோடு சொன்னால் நான் சொன்னதை அவர் கேட்டதாக வரலாரே இல்லையே சோழமாதேவி சொன்னால் வரலாறு அடிக்கடி மாறும் இல்லறத்தில் சூரியன் இருக்கும்போது நடக்கும் வரலாறு சந்திரன் வந்த பிறகு மாறுவதில்லையா ஒரு பெண்ணின் புத்திக்கூர்மை எதையும் மாற்றிவிட முடியும் நீங்கள் தனித்தனியே உங்கள் துணைவரை அழைத்து பேசுங்கள் வேறொன்றும் வேண்டாம் எனது நாயகர் சொல்வதையும் நடுவர்களாக நிற்கும் பதன் அதாவது ஐம்பெரும் குழுவினரும் மென் பேராயத்தவரம் சொல்வதையும் ஒப்புக்கொள்ளும்படி அவர்களை வற்புறுத்துங்கள் தாங்கள் சொல்வதை ஒப்புக்கொள்ளும்படி தம்பிரான் சுவாமிகளை அவர்கள் வற்புறுத்தட்டும் மெல்லளம் கோதையும் பத்மாவதியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் அவர்கள் கண்களிலே கண்ணீர் துளித்தது இனி நாம் பிரியக்கூடாது என்று தழுதழுத்த குரலில் கூறினாள் பத்மாவதி அப்போது அலி ஒருவன் உள்ளே ஓடிவந்தான் தம்பிரான் சுவாமிகளும் மார்த்தாண்டவர்மனும் புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தேவி மெல்லிலம் கோதையாரை உடனே வரும்படி கூறினார்கள் என்றாள் பத்மாவதி கோதை என்று கதறினாள் கல்யாணி அவள் முகத்தையே பார்த்தாள் நாயகனின் கட்டளைக்கு இணங்க கோதை புறப்பட தயாரானால் பத்மாவதி அவளை கட்டிப்பிடித்துக் அப்படியே நில் அசையாது என்று கத்தினாள் கல்யாணி பத்தொன்பதாவது சாப்டர் சரித்திரம் துவங்குகிறது